இதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் நோன்பு கேடயமாகும் உங்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் அன்று அவர் தீயதை பேச மேலும் கூச்சல் போட ஒருவர் நோன்பு வைத்தவரை திட்டினால் முகம்மதின் மீது அல்லாஹுடம் கஸ்தூரியின் வாடையை விட நறுமணம் ஆகும் இரண்டு வகை சந்தோஷம் உண்டு ஒன்று நோன்பு திறக்கும் சந்தோஷம் அடைகிறான் இரண்டு அல்லாஹுவை சந்திக்கும் பின் மூலம் கிடைக்கும் நன்மைகளால் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிசல்ல இது புகாரியின் வாசகமாகும் புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் ஒருவன் தன் உணவை பானத்தை இச்சை உணர்வை எனக்காகவே விட்டுவிடுகிறான் நோன்பு எனக்குரியதாகவும் நான் தான் கூலி கொடுப்பேன் ஆகிறது என்று உள்ளது முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் ஆதமின் மகனது ஒவ்வொரு செயலும் இரட்டிப்பாக்கப்படும் ஒரு நர் செயல் பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரை ஆகும் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பு எனக்குரியதாகும் அதற்கு நானே கூலி கொடுப்பேன் எனக்காகவே தன் இச்சையை தன் உணவை விட்டு நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சி உண்டு அது அவர் தன் நோன்பை விடும்போது ஒரு மகிழ்ச்சி தன் இறைவனை சந்திக்கும் உள்ள மகிழ்ச்சி நோன்பாலி வாயில் ஏற்படும் வாடகை கஸ்தூரி வாடையை விட அல்லாஹுவிடம் நறுமணம் மிக்கதாகும்